திரு வேணுபுரம் சுவாமி திரு பிரமபுரீசர் திருவடி போற்றி தேவி திரு திருநிலை நாயகி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் முன்னூற்றி திருப்பதிகம் இது திருச்சி தம்பரம் நல்ல சை மொழி பண்டார் குடல் அறிவை என்று எடுத்து மண்ணு சுடர் மாளிகை பின் தாங்குவ போல் வேணுபுரம் வேணுபுரம் என்னும் இசை சொல் மாலை எடுத்து எம்பி எடுந்தருளி புன்னை மனோங்கமள் புறவ புறம்பனையில் வந்து அணைந்த ஏறு நன வண்டார் கூட அறிவை பண்டார் கூடல் அறிவையோடு பிரியாவாகை ஆகும் பெண்டான் மீக ஆனால் விரை சென்னி பெருமா தவளம் மறை மலரா போலும் வேணு பூரங்க துவையே விண் போலும் அறிவை பிற சென்னி பெருமானோர் பெண்கள் மிக ஆனா பிறச்சென்னி பெருமானூர் தன் தாமரை மலரா பொரை தவளம் நெடுமாடம் தன் தரை மலரா பொரை தவளம் நெடுமாடும் विंत तांगुवा पोनु मिगे बेण पूरम गदुवे विंत तांगुवा पोनु मिगे बेण पूरम गदुवे படைப்புறுதி பயல் பருமையோடு நேர்மை பிடைப்பல்கணமுடையான் கிரிபூதப்படையான் ஊர் பூதப்படையான் ஊர் வேணுபுரம் அதுவே உடைப்பாளையில் கமுகின்ொடு புன்னை மலர்நாற்றும் விடைத்தே வரும் தென்றல் அதுவே வேணுபுறம் அதுவே கடந்தாங்கிய கரியை அவர் வெறுவ போர்த்து படந்தாங்கிய அரவக்குழை பரமேட்டிதன் பழவூ பரமேட்டிதன் பழவூர் வேணுபுரம் அதுவே நடந்தாங்கிய நடையார் பல நடந்தாங்கிய நடைய நல பவணத்து வருவாய் மேல் விடந்தாங்கிய கண்ணார் வயல் அதுவே வேணுபுரம் அதுவே தக்கந்தன சிறமுந்தினை அறிவித்தவன் தனக்கு மிக்க வரும் அருள் செய்த எம் விண்ணோர் பெருமான் ஊ பக்கம்பல மயிலாடிட மேகம் உளவு அதிர மிக்க வண்டார் ஒழில் வேணுபுரம் அதுவே வேணுபுறம் அதுமே நானாவித உருவான் நம்மை ஆழ்வான் அணுகாதார் திரிபுரம் உண்டறி உண்ணச்சிலை தொட்டான் ஏனார்ந்த கதனிக்கணி உண்பான் திகழ்மந்தி மேல் நோக்கி நின்று இறங்கும் பொடில் வேணுபுறம் அதுமே மன்னோர்களும் பின்னோர்களும் வெருவின் மிக அஞ்ச கண்ணார் சலம் கடல் ஓங்க உயர்ந்தான் ஊர் கடல் ஓங்க உயர்ந்தான் ஊர் கண்ணார் நருங் கமலம் மலரு சாய இளவாளை பின்னார் குதி கொள்ளும் பியன் வேணுபுரம் அதுவே வேணுபுறம் அதுவே மலையான் மகள் அஞ்ச அவ்வலி அரக்கன் தலை தோல் அவை நெறிய சரண் உகிர் வைத்தவன் தன் ஊர் தலையாரொடு சுருதித்தொகை கற்றோர்மிகு கூட்டம் விலையாயின சொல் தரும் வேணுபுறம் அதுவே பயமுண்டவமாலும் அடி காணாது அலமாக்கும் பயனாகிய பிரமன் படுதலையேந்திய பரநூர் பரன் ஊர் வேணுபுரம் அதுமே கயம்மேவிய மேவிய சங்கம் தரு கழிவிட்டு உயர் சென்னல் மேவி வந்து உறங்கும் பொழில் அதுவே மாசேரிய உடலாரமள் புழுக்கள் ஒடு தேரரு பாதம் வணங்காமை ஊர் தூசியேறிய அலகுல் துடியடையார் துணை முலையார் பீசேரிய அதுவே வேணுபுறம் அதுவே மாடம் விண் தாங்குவோலும் மிகு வேணுபுரம் அதுவே புன்னை மலர் நாற்றம் விடைத்தே மிகு வேணுபுறம் அதுவே விடந்தாங்கிய கண்ணார்மையில் வேணுபுறம் அதுவே மிக்க வண்டார்பொழில் வேணுபுறம் அதுவே மந்தி வேக நோக்கி நின்று இறங்கும் பொழுில் வேணுபுரம் அதுவே இளவாளை விண்ணார்குதி கொள்ளும் பியன் வேணுபுரம் கதுவே விளையாயின சொல் தேர்தரும் வேணுபுரம் கதுவே சென்னல் மேவி வந்து உறங்கும் பொணுபுறம் அதுமே பிஜேரிய புருமத்தவரு வேணுபுறம் அதுமே வேணுபுறம் அதுமே வேத வேணு தீனை இல்லாய பத்தும் இசை வல்ல கேத தீனை இல்லா சீவ கதியை பெறுவேதீனை இல்லா சிவ